பாடம் அறுபத்தி ஒன்று செய்கிறார்கள் அவருக்கு கடினமான வழியில் செல்வதற்கு நாம் வகை செய்வோம் அவனுடைய செல்வம் அவன் அழிந்துவிடும் போது அவனுக்கு என்ன பயன் அளிக்கப் போகிறது தொண்ணூற்றி அத்தியாயம் எட்டு முதல் பதினொன்று வரை உள்ள வசனங்கள் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் கஞ்சத்தனத்தை விட்டும் யார் தன்னை காப்பாற்றிக் கொள்கிறார்களோ அவர்களை வெற்றி பெறக்கூடியவர்கள் அறுபத்தி நான்காவது அத்தியாயம் பதினாறாவது வசனம்